हदीस அவர்களுடன் அவர்களுடைய துணைவியரில் ஒருவர் இயற்றி காப்பியிருந்தார் அப்போது அவர் மஞ்சள் நிற உதிரப்போக்கை காண்பவராக இருந்தார் அதனால் தொழும்போது தமக்கு கீழே ஒரு தட்டை வைத்துக் கொள்வார்